بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أرلالا عن بريون الله كي لا بكلم صلواتم سلام محمد مصطفى رسول الله سبحانه ம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக மதிப்புக்குரிய இமாம்களே படமாப்பெரு மக்களே இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஒரு மனிதனிடம் எந்த சிந்தனை தூரம் மரண சிந்தனை இருக்கின்றதோ எந்த அளவு தூரம் மருமை பற்றிய சிந்தனை காணப்படுகின்றதோ அந்த அளவு தூரம் அந்த மனிதன் மன நுறையுடையவனாக சந்தோஷமான வாழ்க்கையை பெற்றவனாக திருப்தியோடும் மனமகிழ்வோடும் வாழக்கூடியவனாக இருப்பான் என்பதில் சந்தேகம் இருக்க முடியாது முத்மஇ திருப்தி அடைந்த உள்ளம் அமைதி கண்ட உள்ளம் சலனம் சபலம் இல்லாத உள்ளம் ால் வளர்க்கட்டு மரண சிந்தனையினால் போஷிக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்ட இந்த உள்ளத்தை இப்படி சொல்கிறது அமைதி அடைந்த ஆத்மாவே நிம்மதி பெற்ற ஆத்மாவே உனது இறைவன் பக்கமாக ரப்பின் பக்கமாக நீ திருப்தி அடைந்த நிலையிலும் ரப்பு உன்மீது திருப்தி கொண்ட நிலையிலும் நீ திரும்புவாயாக அமைதி அடைந்த ஆத்மாவே எனது அடியார்களோடு சேர்ந்து எனது சோழத்தின் நீ நுழைந்து விடுவாயாக என்று அல்லாஹ் சொல்வார் அந்த முத்துமா இன்ன திருப்தி அடைந்த அமைதி அடைந்த அந்த ஆத்மாவை பெறுவதுதான் உண்மையில் ஒரு மனிதனுடைய இலக்காக நோக்கமாக இறுதி லட்சியமாக இருக்க முடியும் அந்த அமைதியான ஆத்மாவை பெறுவதற்கான வழியை நமக்கு சொல்லித்தர வந்தவர்கள் உரை சிந்தனையின் மூலமாக எவ்வாறு ஆத்மாவை பெற்றுக் கொள்ள எந்த ஒரு பிரச்சினைக்கு முன்னாலும் எந்த ஒரு அனர்த்தத்துக்கு முன்னாலும் எந்த ஒரு ஆபத்துக்கு முன்னாலும் எந்த ஒரு கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் முன்னாலும் கலங்காமல் தயக்கமடையாமல் நம்பிக்கை இழக்காமல் ஒரு மனிதன் தனது ஆன்மீக பயணத்தை வெற்றிகரமாக தொடருவதற்கு அவனுக்கு தேவையான மட்டும் தான் நேற்று நாம் ஒரு ஹதீசை குறிப்பிட்டோம் அவர்கள் சொன்னார்கள் எவ்வாறு இரும்பு துருப்பிடிக்கிறதோ அவ்வாறு உள்ளங்களும் துருப்பிடிக்கின்றன அதே போல உள்ளங்களும் துருப்பிடிக்கின்றன உள்ளங்களிலே பிடிக்கக்கூடிய என்ன வழி சொன்னார்கள் மரணத்தை நினைப்பதும் மரண சிந்தனையை வளர்த்துக் இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு உள்ளம் துருப்பிடிக்காமல் அதை காப்பாற்றிக் கொள்வதற்கான வழிகள் என்று சொன்னார்கள் அலப்பராண எந்த அளவுக்கு கோதுகிறோமோ அந்த அளவுக்கு உள்ளம் தூய்மையாக இருக்கும் அந்த அமைதியான மனநிறைவான உள்ளத்தை நோக்கி உள்ளம் பயணமாகும் இரண்டாவதாக மரண சிந்தனை எமது இறுதி முடிவு மரணம் மௌத் எனவே அந்த முடிவை நோக்கி நாம் செல்கின்ற போது அதற்கு முன்னால் வருகின்ற எந்த கட்டமும் நத்தமும் எமக்கு பிரச்சனையாகவே படாது உள்ளம் அமைதியாகவே இருக்கும் என்றால் கடைசியாக நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தே ஆக வேண்டும் சொன்ன ஒரு மனிதனுக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை ஒரு மனிதனுக்கு உபன்யாசிகளே அவசியமில்லை ஒரு மனிதனுக்கு பிரசங்கிகளே தேவையில்லை மரணமே ஒரு மனிதனுக்கு போதுமான உபதேசியாக இருக்கும் என்று சொன்னார்கள் இருக்கிறேனே என்ற இந்த சிந்தனை ஒரு மனிதனுக்கு இருப்பதுவே அவனுக்கு போதுமான உபதேசியாக உபன்யாசியாக இருக்கும் என்று சொன்னார்கள் وَإِنَّمَا تُوَفَّوْنَ أُجُورَكُمْ يَوْمَ الْقَيَامَةِ فَمَنْ زُحْزِهَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةِ فَقَدْ فَازُ وَمَا الْحَيَاةُ الدُّنْيَا إِلَّا مَتَاءُ الْغُرُورِ سورة عالي مراني لے اللہ سلو فران كل نفس دائقة الموت دولاك الفراند اوورو ورم كان دفاها كتا يماتا مرنت انفو بيت تیر بندو மன்னத்துக்கு பின்ன கூட வழங்கப்படும் எதிர்பார்க்க வேண்டாம் எதிர்பார்க்க வேண்டாம் இந்த உலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் நிச்சயமாக மறுமையில் தான் உங்களுக்குரிய கிடைக்கும் அல்லா சொல்கிறார் வெற்றி என்றால் என்ன தெரியுமா வாழ்க்கையில் வெற்றி அடைவது எப்படி வாழ்க்கையில் ஜெயம் பெறுவது எப்படி முன்னேற்றத்திற்கான வழி என்ன என்று எல்லோரும் சிந்திக்கிறார்கள் எங்களை பாதுகாப்பை காப்பாற்றுபவன் எவனிடம் இருந்து வந்தோமோ எவனிடம் செல்ல இருக்கின்றோமோ இறுதியாக அவன் சொல்கிறான் மனிதன் நரகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டு நரக நெருப்பில் இருந்து சுவனத்தில் நுழைவிக்கப்படுகிறானோ அவன் தான் வெற்றி பெற்றவன் அவன் தான் வெற்றி பெற்றவன் பட்டத்தை பெற்றவன் பதவியை பெற்றவன் பணம் காசை பெற்றவன் உலகில் செல்வத்தை பெற்றவன் செல்வாக்கை பெற்றவன் புறபல்யத்தை அடைந்தவன் என்ன எதுவும் நிலையாற்ற மனிதன் தேடிய பணம் சேர்த்த சொத்துக்கள் பெற்ற பதவிகள் பிரபல்யம் எவ்வளவு காலத்துக்கு ஒரு ஐம்பது வருடம் துலகத்தில் வாழ்வோம் எழுபத்தி வருடங்கள் வாழ்வோம் சரியப்பா நூறு வருடங்கள் வாழ்வோம் இதுதான் எல்லாம் வெற்றி தோல்வி அது இது பட்டம் பதவி பிரச்சனையும் இருக்கு நேற்று நாம் இருக்கவில்லை நாளை இருக்க போவதில்லை எனவே இதற்காக ஏன் இவ்வளவு வளர்த்திக் கொள்ள வேண்டும் அவன் காணல் நீருக்கு பின்னால் ஓடுவோன் அல்ல அன்று நான் ஒரு ஹதீசை உங்களுக்கு மேற்கோள் காட்டினேன் சொன்னார்கள் மனிதர்கள் எவ்வளியில் ஓடுகிறார்களோ அந்த வழியில் நானும் ஓடுகிறேன் என்ற நிலைப்பாட்டில் நீ இருக்காதே மனிதர்கள் எவ்வழி நானும் அவ்வழி மனிதர்கள் காசினால் பெருமைப்படுகிறார்களா எனக்கும் காசி மனிதர்கள் பட்டம் பதவினால் பெருமை தேடுகிறார்களா எனக்கும் அது மனிதர்கள் புகழால் பெருமை தேடுகிறார்களா எனக்கும் அது மனிதர்கள் கட்டணங்களை கட்டி பெருமை தேடுகிறார்களா அதுதான் எனக்கு தேவை மனிதன வரலாற்றை பாருங்கள் எத்தனையோ நாகரீகங்கள் தோன்றி மறைந்திருக்கின்றன பெரும் பெரும் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் செல்வாக்குமிக்கவர்கள் பழசாளிகள் எல்லாம் தோன்றி மறைந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொன்று நாகரீகமாக இருந்திருக்க ஆளு என்று சொன்னால் நல்ல உடல் ஆரோக்கியம் உடற்கட்டுள்ள மனிதனாக இருக்க வேண்டும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இன்னும் ஒரு காலம் வந்தது அந்த காலத்தில் நாகரீகம் என்ற பெயரிலே கட்டடங்களுக்கும் பெரும் மாளிகைகளுக்கும் மாட மாளிகை கோபுரங்களுக்கு மற்றொரு மனிதர்கள் அலட்டிக் கொண்டார்கள் இப்படி ஒவ்வொரு காலமும் மனிதர்கள் எதையோ தூக்கி பிடிப்பார்கள் நாம் இந்த மேலே யுகத்திலே இன்று மனிதர்கள் நாகரிகம் என்று கல்ச்சர் என்று சிலவற்றை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை நோக்கி நாம் எல்லா மனிதர்களும் எந்த வழியில் போகிறார்களோ அந்த வழியில் போவோம் என்று அல்லுண்டு நடந்து கொள்வான் என்றால் தனது ஆசைகளை அடக்கி அற்ப ஆசைகளை அற்ப இலக்குகளை அற்ப நோக்கங்களை கிட்டிய எதிர்பார்ப்புகளை எல்லாம் குறைத்துக் கொண்டு மரணத்துக்கு பின்பு மவுத்துக்கு பிறகு ரீதியாக பார்த்தாலும் ஒரு தற்காலிக வாழ்க்கைக்காக நான் அளர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உதாரணமாக இந்த ஊரிலே நான் ஒரு ரெண்டு வாரங்கள் தங்குவதற்காக வந்திருக்கிறேன் இந்த ரெண்டு வாரங்களுக்கு தங்குவதற்காக நான் இங்கே ஒரு தயார வேண்டும் ஆனால் அவ்வளவு தற்காலிகமாக இருக்க வேண்டும் நான் ஒரு வருடம் ஐந்து வருடங்கள் தான் போதுமானது எனவே நான் எல்லாம் தற்காலிகமாகத்தான் நான் முட்டாள்தனமாக ஏதோ பதினைந்து வருடங்களாக இங்கு வாழ்பவர் இன்னும் பதினைந்து வருடங்களுக்கு வாழ சிந்திப்பவர் எப்படி தன்னை தயார்படுத்திக் கொள்கிறாரோ முன்னாயிரத்தங்களை செய்கிறாரோ அதுபோல நான் அலட்டிக் நான் உண்மையில் இந்த அலட்டிக் கொண்டால் உண்மையில் வாழ்க்கை அர்த்தமில்லதாக அர்த்தமற்றதாக போய்விடும் உண்மையான வெற்றிப்பாதை எங்கிருக்கிறது சூனப்பாதை விடுவிக்கப்பட்டு இளையா நிரந்தரமான வெற்றியாக கருதப்படுகின்ற இந்த உலக வாழ்க்கைக்கு இரண்டு தன்மைகளை இங்கு அல்லா சொல்கிறார் ஒன்று மதா அற்பமான இன்பம் இரண்டாவது மதிமயக்கூடிய இன்பம் போலி இன்பம் முதலாவது அட்பமானது சொற்பமானது இரண்டாவது போலியானது ரெண்டு பண்புகள் நாங்கள் பார்க்கிறோம் உதாரணமாக கடுமையான பசியாக இருக்கிறது கடும் பசி மூன்று நாட்களாக ஒரு ஆபரேஷன் நடந்தது வைத்தியம் சொன்னார் மூன்று நாட்களுக்கு எதுவும் சாப்பிடக் கூடாது அடிக்கடி கொஞ்சம் தண்ணீரை மாற்ற வேண்டும் என்றால் நீ பருகலாம் மூன்று நாளைக்கு பிறகு அவளோடு இருக்கின்ற அந்த மனிதனுக்கு உனக்கு இன்று பகல் போஷணம் சாப்பிடலாம் இன்றிலிருந்து சாப்பிடலாம் என்று சொன்னால் அவனிடம் போய் பேட்டி கண்டார் உனக்கு இப்படித்தான் பிரியாணி சாப்பாடு தயாராக இருக்கிறது பட்டிலாப்பம் தயாராக இருக்கிறது பழங்கள் எல்லாம் உனக்கு தயாராக இருக்கின்றன கொண்டு வாங்க எல்லாவற்றையும் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவன் கொண்டு வந்து வைக்கப்பட்டால் சாப்பிடுவான் சாப்பிடுவான் சாப்பிடுவான் இன்னும் சாப்பிடு இன்னும் சாப்பிடு ஒரு நிறுத்த வேண்டும் அதனைத் தொடர்ந்து இருக்கிற்கு போய் சாப்பிடுறான் சரி சாப்பிட்டு முடிஞ்ச எவ்வளவு சாப்பிடலமோ அவ்வளவு சாப்பிட்டா அதுக்கு பிறகு நாங்கள் கொண்டு போய் உலகத்தில் இருக்கிற மிகவுமே இன்பமான ஒரு உணவு பண்டத்தை காட்டி சாப்பிட முடியுமா வேற ராவையை பார்ப்போம் சாப்பிடுறதுக்கு ஏதாவது மாத்திரை எடுக்கணும் எல்லாம் இருக்குது பாந்தி வர பாக்குது இன்பம் அதுக்கங்கால சாப்பிட முடியாது அடுத்தூர் மயக்கக்கூடிய இன்பம் ஒன்றை அடையும் வரைக்கும் அதை அடைந்து விட்டால் அதற்கு பிறகு வாழ்க்கையில எதையும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை நமது நாட்டிலே சில சகோதர்கள் சொல்வார்கள் போனதுக்கு பின்னால் தான் சொல்கிறான் பிரச்சனையை இப்போதுதான் தோன்றியிருக்கிறது அதுக்கு பிறகுதான் பிரச்சனை எல்லாம் பிரச்சனை சாப்பாடு பிரச்சனை தங்குபிடம் சாமானுக்கும் பிரச்சனை அவசரமா ஒரு லட்சம் அனுப்புல இருக்கிறான் இதுவரைக்கும் அவனுக்கு உதவினார்கள் அவர்களிடம் உதவி கேட்கிறார்கள் ஓடி ஒடிக்கிறான் கடிதத்தை பார்க்க என்ன கேட்டு அனுப்புறாங்களோ பயப்படுறான் உலக வாழ்க்கையுடைய உண்மையான தன்மை மரணம் என்பது என்பது அதற்கு பிறகு உள்ள அந்த வாழ்க்கை தான் வாழ்க்கை சொன்னார்கள் உங்களுடைய இன்பங்களை வாழ்க்கையின் அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகளை எல்லாம் நினைவு கூறுவீர்கள் சிற்றின்பங்களை உலக எதிர்பார்ப்புகளை குறுகிய ஆசைகளை எல்லாம் அறுக்கக்கூடிய அந்த பௌத்த மரணத்தை நீங்கள் அதிகம் அதிகம் நினைவு கூறுவீர்களாக என்று சொன்னார்கள் வாழ்க்கையின் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் சில உண்மைகளை விளங்கிக் கொள்ள தயாரில்லை புரிந்து கொள்ள தயாரில்லை ஏற்றுக்கொள்ளித்தால் நாம் யோசிக்கிறோம் சிந்திக்காமல் இருப்பதுதான் உண்மையான பிரச்சனை முட்டாள்தனம் அறிவீனம் மரணம் என்பது உண்மையான பிறந்தவர்கள் எல்லாம் கண்டிப்பாக இறந்தாக வேண்டும் மனிதர்கள் இறப்பதற்காகத்தான் பிறந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய உண்மை கொஞ்ச கால அற்ப சொற்பை நாம் கட்டியதெல்லாம் அழிந்துவிடும் சேகரித்ததெல்லாம் போய்விடும் மண்ணில் வந்த நாம் மீண்டும் மண்ணுக்கு போய் சேர வேண்டும் இது யதார்த்தம் இமாம் ஹசாரி அவர்கள் சொல்கிறார்கள் இறுதியில் தனது நண்பன் என்று இருக்கின்ற போது தன்னை வந்து சந்தி புதை குழிதான் தான் இறுதியாக போய் இருக்கக்கூடிய இடம் என்று இருக்கின்ற போது பூமியின் இந்த கீழ்பக்கம் தான் தான் முடியும் அதை தவிர வேறு எதை அவன் நினைவு கூற முடியும் அதற்காக அன்றி அவன் வேறு எதற்காக தன்னை தயார்படுத்த முடியும் அது பற்றி அன்றி வேறு எதை பற்றி அவன் அலச முடியும் அதை பற்றி அன்றி வேறு எதை பற்றி அவன் பார்க்க முடியும் அது அல்லாது அவன் முக்கியத்துவம் கொடுக்க முடியும் எதிர்பார்த்த நிலையில் இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள் தகோர்களே மரணத்தின் மிகவும் ஆபத்தான நிலை என்னவென்றால் அது முன்னுரையோடு வருவதில்லை பீதிகையோடு வருவதில்லை முன் அறிவிக்களோடு வருவதில்லை திடீரென்று வந்துவிடும் எந்த நேரத்தில் வரும் என்று தெரியாது எனவே எப்போதும் எந்த நிலையிலும் இந்த மரணத்துக்காக இருக்க வேண்டும் அறுபதிலும் எல்லாவற்றையும் நாம் போஸ்டோன் பண்ணலாம் பிற்போடலாம் தாமதப்படுத்தலாம் ஆனால் மவுத்துக்கான அந்த தயார் நிலையை ஒரு மனிதனுக்கு அதனை தாமதப்படுத்த முடியாது ஒரு மனிதனை வழிகடுப்பதற்கு கையாளுகின்ற மிகப்பெரிய உத்தி என்ன தெரியுமா நல்ல விஷயங்களை செய்ய என்று சொல்ல மாட்டான் நல்ல காரியங்களை நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொல்ல மாட்டான் அவன் நமக்கு தருகின்ற உணர்வு என்னவென்றால் தாமதப்படுத்துங்கள் நாளை செய்வோம் நாளை மறுநாள் செய்வோம் வார செய்வோம் அடுத்த வருஷம் செய்வோம் ஹஜிக்கு போவோமா போவதற்கு வசதி இருக்கிறது என்றாலும் சில பிரச்சனைகள் அடுத்த வருடம் போவோம் இல்லை அதற்கு அடுத்த வருடம் போவோம் மாதம் நோன்பு நோட்போம் இப்படி இப்படி இப்படி அந்த தாமதப்படுத்துகின்ற சிந்தனை பாங்கை எங்களை உருவாக்கி எங்களை வழிகடுப்பதுதான் பெரிய உத்தியும் எனவே நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால் இன்னும் காலம் இருக்கிறது இன்னும் நேரம் இருக்கிறது ஆயுள் இருக்கிறது இன்னும் ஆயுளிலே மிச்சம் இருக்கிறது எச்சம் இருக்கிறது சொச்சம் இருக்கிறது நினைக்கிறோம் அந்த நிலையிலேயே விடைபெற்று சென்று விடுகிறோம் நாம் தனிமையில் வந்தோம் தனிமையில் போக இருக்கிறோம் இந்த பந்தம் பாசம் உறவு எல்லாம் இடையில் தனிமையில் வந்த நாம் தனிமையில் போக வேண்டும் எனவே அடுத்தவர் என்ன செய்கிறார் என்ன யோசிக்கிறார் என்ன சொல்கிறார் என்பதெல்லாம் யானை நான் தனிமையில் வந்தேன் தனிமையில் போகிறேன். இருக்கிறேன் யாரும் கை கொடுக்க மாட்டார்கள் யாரும் உதவிக்கரம் நீட்ட மாட்டார்கள் என்னை நான் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் அந்த தயார்படுத்த நாம் இருக்க வேண்டும் அல்லா சொல்கிறான் உங்களுக்கு மவுத்து வருவதற்கு முன்னால் நாம் உங்களுக்கு தந்திருப்பவற்றில் நீங்கள் செலவு செய்யுங்கள் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு நாங்கள் அழித்திருப்பவற்றில் செலவு செய்யுங்கள் காசு மட்டுமல்ல காசை பணத்தை அறிவை ஆற்றலை கொடுத்திருப்பான் மற்றொரு மனிதனுக்கு இன்னொரு திறனை கொடுத்திருப்பான் இவற்றை நீங்கள் கொடுங்கள் வழங்குங்கள் அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாக அமைத்துக் கொள்ளுங்கள் மரணம் வந்துவிட்டால் ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக கை எனக்கு கொஞ்ச காலம் அவகாசம் கொடுக்க கூடாதி வருகிறேனே என்று மனிதன் புலம்புவான் அல்லா சொல்கிறான் உரிய அந்த காலம் நேரம் அஜல் வந்துவிட்டால் அல்லாஹு தாமதப்படுத்தவே மாட்டான் ஒரு நாள் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு நபி தோழர் மரணப்படுத்த சக்கர்த்தி வேலையில் இருக்கிறார் கடைசி கட்டம் திடீரென்று ஐயோ என்ன அநியாயம் அது தூரமாக இருந்திருக்க கூடாதா என்று ஒரு வசனத்தை மொழிகிறார் சகாபாக்களும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நபி சல்லாங்க சற்று நேரத்துக்கு பின்னால் மொழிந்தார் கடைசியாக புதிதாக இருந்திருக்க கூடாதா என்ற ஒரு வசனத்தை முடிந்தார் அவருடைய ரோகு பிரிந்தது அவர் அடக்கம் செய்யப்பட்டார் தபி தோழர்கள் இந்த மூன்று வசன கடைசியாக அவர் மொழிந்த இந்த மூன்று வசனங்களுடைய தத்துவம் என்ன உண்மை என்ன என்பதை விளங்கிக் கொள்வதற்காக கடைசியாக மூன்று வசனங்களை வினவினார்கள் நபி அவர்கள் வாழ்கின்ற காலத்திலே இந்த உலகத்திலே இருந்த போது பாதையில் போய் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு முடவரை கண்டார் அந்த உடவர் சொன்னார் தம்பி என்னை கொண்டு போய் இந்த இடத்தில் விட்டுவிடு என்னால் நடக்க முடியாது நான் உடவனாக இருக்கிறேன் என்னை தூக்கி கொண்டு போய் இந்த இடத்தில் விட்டு விடு என்று சொன்னார் அப்போது இந்த தோழர் அவரை தூக்கிக் கொண்டு போய் அந்த இடத்தில் விட்டார் இதான் சம்பவம் இவருடைய மரணப்படுக்கை சக்கராசி வேலையில் இவருக்கு சோனலோகத்திலே ஒரு பெரிய பாக்கியம் அமைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று காண்பிக்கப்பட்ட போது அவர் கேட்கிறார் நான் இதை பெறுவதற்கு என்ன நன்மை செய்தேன் இதை பெறுவதற்கு நீ நான் என்ன நன்மை செய்தேன் என்று கேட்ட போது அந்த மழைக்கு சொல்கிறார் உலகத்திலே ஒரு நாள் நீர் பயணம் போய் கொண்டிருந்தே ஒரு உம்மிடம் வேண்டினார் அல்லவா நீர் அவரை கொண்டு போய் விட்டீர் அல்லவா அதற்காகத்தான் இந்த பின்னாம்பெரிய மாளிகை உமக்காக தயாராக இருக்கிறது என்று அந்த வணக்கம் சொல்கிறார் அப்போது இவர் கை செய்தப்பட்டு சொல்கிறார் அந்த தூரம் இன்னும் தூரமாக இருந்திருக்க வேண்டுமே அந்த கொஞ்சம் தூரம் கொண்டு போய் விட்டதற்கே இந்த மாளிகை கிடைத்திருக்கிறது என்றால் இன்னும் அந்த பயணம் தூரமாக இருந்திருந்தால் விட்டு இருந்தால் என்று கை செய்தான் என்று சொன்னதாக சொன்னார்கள் அடுத்து என்ன சொன்னார் ஐயோ அது பூர்ணமாக இருந்திருக்க வேண்டுமே வசனம் சொன்னார் அல்லவா அதன் பொருள் என்ன என்று கேட்டார்கள் இன்னும் ஒரு மாளிகை அவருக்கு காண்பிக்கப்படுகிறது இன்னும் ஒரு சுருக்கத்தின் பேரு அவருக்கு காண்பிக்கப்படுகிறது ஒரு யாசகன் பசி தாங்க முடியாமல் உனது வீட்டுக்கு வந்து ஏதாவது சாப்பிடுவதற்கு கொடுங்கள் என்று கேட்ட போது வீட்டிலே ஒரே ஒரு ரொட்டி தான் இருந்தது அந்த ரொட்டியை இரண்டாக அந்த ரொட்டியை இரண்டு துண்டுகளாக்கி ஒரு துண்டை நீரெடுத்து கொடுத்தீர் அல்லவா என்ன அநியாயத்தை கொடுத்திருக்க கூடாதா அது பூர்ணமாக இருந்திருக்க கூடாதா முழு ரொட்டியையும் கொடுத்திருந்தால் எப்படி இருக்கும் என்று கைது அதுதான் இரண்டாவது முழுமையாக பூர்ணமாக இருந்திருக்க கூடாதா என்று அவர் சொன்னதன் தத்துவம் என்று சொன்னார்கள் சலதாசன் துணி இல்லாத மனிதன் உன்னிடம் வந்து ஒரு துணியை கேட்டார் உம்மிடம் ஒரு புதிய துணியும் இருந்தது ஒரு பழைய துணியும் இருந்தது புதிய துணியை உமக்கு வைத்துக் கொண்டு பழைய துணியை நீர் அவருக்கு தர்மமாக கொடுத்த போது சகோதரிகளே சகோதரிகளே யாரு கை செய்தப்படுகிறார் கொடுத்தவர் உதவியவர் உணவளித்தவர் இயலாதவருக்கு கை நீட்டியவர் அவர் கை செய்தப்படுகிறார் கொடுக்காத ஒரு நிலை என்ன உதவி செய்யாத நிலை என்ன அடுத்தவர்களை அறவணிக்காதை எப்படி இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே இந்த மரணம் இது பற்றிய சிந்தனை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் ஆரோக்கியமான நிலையை நோக்கி வருவோம் அகல வேண்டுமா நடத்தைும்மது ஆன்மீக பயணம் ஆரோக்கியமாக அமைய வேண்டுமா ஒரே ஒரு வழி மரணத்தை அடையாளம் என்ன பார்ப்பது மௌத்துக்கு என்ன அடையாளம் ஒரு இமாம் இருக்கிறார் அந்த இமாமுக்கு மரணத்துடைய அடையாளங்கள் நன்கு தெரியும் அவரிடம் போய் கேட்டுப்பாரு சிலர் அந்த இமாமை கேட்பார் இமாம் அவர்களே குஸ்தான் அவர்களே மௌலானா அவர்களே மௌத்துடைய அடையாளங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அவரும் ஏதோ அறிஞர்கள் ஏதாவது சம்பந்தமா சொல்லியிருந்தால் இப்படி அடையாளம் இருக்கு அப்படி அடையாளம் இருக்குன்னு சொல்லுவார் இவர் ஒரு முறை செக் பண்ணி கொள்வார் எனக்கு அந்த அடையாளங்கள் வந்திருக்கா இல்ல ஒரு அடையாளத்தையும் காணல அது சம் காலம் இருக்கு இன்னும் கொஞ்சம் கூத்து போடலாம் அடையாளங்களை எப்போ ஆரம்பிக்குதோ அப்ப பாபோம் தகவர்களே மௌத்துக்கு ஒரே ஒரு அடையாளம் தான் மௌத்துக்கு இருக்கின்ற ஒரே ஒரு அடையாளம் தான் அந்த அடையாளத்தை நான் உங்களுக்கு இலவசமாக சொல்லி தருகிறேன் என்ன அடையாளம் தெரியுமா நானும் நீங்களும் ஏக அடையாளம் பிறந்து விட்டால் எந்த நிமிடமும் அவர் இறந்து விடலாம் இது தவிர வேறு அடையாளங்கள் இல்லை நாற்பது நாளைக்கு முந்தி நாலு மாதத்துக்கு முந்தி நானூறு நாளைக்கு முந்தி அப்படி எல்லாம் விளங்கும் இப்படி எல்லாம் விளங்கும் அவருக்கு பாருங்க நேற்று தான் சொன்னாரு அவருக்கு அவனுக்கு எப்போது புத்தி வந்ததோ அன்று முதல் தனது வாழ்க்கையை சீராக அமைத்துக் கொண்டானே எந்த நேரமும் மரணத்துக்காக தன்னை தயாரி அவன் தான் விளங்கிய மனிதன் எனவே மரணம் என்பது எந்தும் வரலாம் எப்போதும் வரலாம் அன்று நான் உங்களுக்கு ஹசோன் பசிர் ராஹமல்லா அவர்கள் சொன்ன ஒரு கருத்தை சொன்னேன் மனிதனே நீ யார் தெரியுமா நீ சில நாட்களின் தொகுதி உனக்கென்று சில நாட்கள் தரப்பட்டிருக்கின்றன அந்த நாட்கள் முடிய நீ முடிந்து எல்லா நாட்கள் முடிய நீ முடிந்து விடுவாய் எனவே நாள் போக போக ஆயுள் முடிகிறது நமக்குரிய நாட்கள் முடிய நாம் முடிந்து விடுவோம் துரதிருஷ்டம் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால் நாங்கள் திறந்த நாளை கொண்டாடுகிறோம் திறந்த நாளை கொண்டாடுகிறோம் உண்மையில் ஒரு மனிதனுடைய பிறந்த என்பது கவலைக்குரிய நாள் அவனுக்கு நாங்கள் ஏதோ ஒரு சந்தோஷத்துக்காக பிறந்த நாள் தெரிவிக்கிறோம் உண்மையில் அவனுக்கு ஆண்டு அழுத அனுதாபங்களை தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் அவனுக்கு கிடைத்த ஆய்விலே ஒரு வருஷத்தை அவன் இழந்து விட்டான் அவனுக்கு மொத்தம் கிடைத்திருப்பது ஐம்பத்தி ஐந்து வருடங்கள் இப்போது அவனுக்கு வயது ஐம்பத்தி என்று சொன்னால் ஐம்பத்தி வருடங்களில் ஐம்பத்தொரு வருடங்களை இப்போது கழித்து விட்டான் இன்னும் பேலன்ஸ் வருடங்கள் எனவே பிறந்த நாளின் போது ஒரு மனிதனுக்கு நாம் அனுதாப செய்தியா தெரிவிக்க வேண்டும் கொண்டோழன் அவருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் வருடத்தை விழுந்து விட்டாய் ஒரு உனக்கு பேலன்ஸ் ஆக இருக்கிற அந்த கொஞ்சம் நாட்கள் ஆயுள் கொஞ்சம் ஆகுது நான் சொன்னேன் மாத்திரம் தான் வாழ்க்கையின் லட்சியத்தை யதார்த்தத்தை உண்மையை புரிந்த அந்த இறை விசுவாசம் அந்த முஸ்லிம்க்கு மாத்திரம் தான் இதுவெல்லாம் நெருமகத்தம் புத்தி கவலை நாளிலே கூத்தடிக்கிறார்கள் உண்மையில் அடைந்து என்னுடைய அமர்ந்து கதறி அள வேண்டும் என்ன என்ன உருப்படியா செய்திருக்கிறேன் அல்லாவுக்கா என்ன செய்தேன் மனிதனுக்கா என்ன செய்வேன் மனித சமுதாயத்துக்கா என்ன செய்தேன் என்ன ஆக்கப்பணிகளை செய்வேன் எனது அவுட் புட் என்ன என்று சொன்னார்கள் எந்த பயணமில்லாத நிலையில் கழுகின்ற ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு பிரயோஜனம் அவுட் புட் இல்லாத ஒரு ப்ரொடக்டிவிட்டி ஒரு அடியானுக்கு பெரிய கவலையான நாளாக தருது இதுவே ஒவ்வொரு நாளும் கவலைப்பட வேண்டும் ஒவ்வொரு வருடமும் விசேஷமாக கவலைப்பட வேண்டும் எனவே பிறந்த நாள் என்பது நாம் அதிகம் கவலைப்பட வேண்டிய நாள் உங்களுக்கு மிக நெருக்கமான தகவல்கள் இருந்தால் அவருடைய பிறந்த நாளின் போது நீங்கள் இந்த அல்லாவுச் செய்தி அனுப்புவீர்கள் அன்புக்குரிய சகோதரரை எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் உனது ஆய்விலே ஒரு வருடத்தை இறந்து விட்டீர் அந்த வருடத்தை மீண்டும் நீ திரும்ப பெற மாட்டீர் எனவே எஞ்சிருக்கின்ற ஆயிலை மேக்சிமமாக முழுமையாக உச்சநிலையை பயன்படுத்திக் கொள்வதற்கு நீ கர்மமாற்று என்று அந்த செய்தியை தான் நண்ப முடியும் ஆனா நாங்க என்ன சொல்கிறோம் சொன்னால் இன்னமும் சந்தோஷமான செய்தி சொல்கிறோம் என்ன உண்மையிலே கவலையை மறைக்கிறதுக்கான ஒரு சைக்காலஜிக்கல் தான் உண்மையிலே கவலையான நாள் தான் அனுதாபம் என்று சொன்னாம சரியில்லையே எனவே அனுதாபம் சொல்லாம ஹாப்பி பர்த்டே டூ நல்ல குழந்த நாள் வாழ்த்து இந்த ஆங்கில அதாவது மேற்குலக நாடுகளிலே எடுத்ததுக்கெல்லாம் நோ வாரி சொல்லுவாங்க நோவரி ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்த போது கண்டவன் நின்றவன் ரோட்ல போறவன் வாரவன் எல்லாம் நோவாரி மனோ தத்துவ ரீதியாகவும் எது இருக்கிறதோ அதுதான் வரும் வெளியே கவலையில் இருக்கிறாங்க ஒருவர் வேண்டாம் கவலை இல்லாத மனிதன் அடைந்த மனிதன் யார் மூமின் மாத்திரம் தான் ஈமான கூடாத மாத்திரமே அதை அடைய முடியும் வேறு எதற்கூடாக நீங்கள் அடைய முயற்சித்தாள் காண நீராகவே இருக்கும் மரணத்தை நினைக்கின்ற அளவுக்கு மௌத்தை நினைக்கின்ற அளவுக்கு நாம் நல்ல ஆரோக்கியமான நிலைக்கு வரும் மௌத்தை நடிச்சு நடிச்சு பயந்து பயந்து கொல நடுங்கி போயிருக்கிறா தகவர்களே மனிதனுக்கு பயந்தால் அவனை விட்டு தூரமாக உலகிலே எதற்கும் பயந்தால் அதை விட்டு நாம் தூரமாக மனித இயல்பு அப்படித்தானே உதாரணமாக நாம் ஒரு அதிகாரிக்கு பயப்பட்டால் என்ன செய்வோம் ஒதுங்குவோம் பயப்படுகின்ற அளவுக்கு நீங்கள் அல்லாவை நெருங்குவீர்கள் படைப்பளுக்கு பயப்படுகிற அளவுக்கு படைப்பளை விட்டு தூரமாக நீங்கள் அல்லாவுக்கு பயப்படுவர்களாக இருந்தால் அனைத்தும் உங்களை கண்டு பயப்படும் அல்லா அல்லாதவைகளுக்கு நீங்கள் பயன்படுவர்களாக இருந்தால் எல்லாவற்றையும் கண்டு அஞ்சி நடுங்கி பயப்படக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களை மாற்றி விடுவார் அல்லாவை பயப்படுகிற மனிதனுக்கு எல்லாம் பயப்படு உலகத்தில் படைப்பணத்தை பயப்படுகிற மனிதனாக அல்லாவை பயப்படாத மனிதனுக்கு அல்லாஹ் எதை கண்டால் பயப்படுகின்றதே உருவாக்கி அல்லாவை பயப்படாத மனிதனுக்கு எதை கண்டாலும் அச்சம் கொள்கின்றதை உருவாக்கி விடுவான் எந்தான் வாழ்ந்தாலும் எந்த அளவு அர்த்தமற்றது என்பதற்கு நம்பியூ நூ ஹரிடைய வரலாறு நமக்கு சாட்சியாக இருக்கிறது இந்த உலகத்திலே தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் வாழ்ந்தவர்கள் உண்மையில் எனக்கோ உங்களுக்கோ உனக்கு ஆயிரம் வருடம் ஆய்வு கிடைத்திருக்கிறது என்று ஒரு சர்டிபிகேட் தந்து விட்டால் அதை இருக்குமா இது கிடைச்சிருக்கிறதே அறுபது வருஷம் எழுபது வருஷம் அது பாடுற துள்ளுவல் போடுற கூத்து கும்மாளம் ஆயிரம் வருஷம் எப்படி இருக்கும் இஸ்லாமர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வருஷத்துக்கு வருடங்கள் தான் குறைவு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த உயிரை கைப்பற்றுவதற்காக இஸ்ராயல் இஸ்லாமர்கள் வருகிறார்கள் வந்து சொல்கிறார்கள் மனிதர்களிலேயே நீண்ட ஆயுளை பெற்ற மனிதரே கைப வஜத்த உலக வாழ்க்கை எப்படி இருந்தது தொள்ளாயிரத்தி வருடங்கள் வாழ்ந்த மனிதரே உலக வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கேட்ட போது சொன்னார்கள் இந்த உலக வாழ்க்கையை நான் ஒரு வீடாக கண்டேன் ஒரு வீடாக கண்டேன் அதன் தலைவாசலால் நுழைந்து பின் வெளியானேன் ஒரு வாசலால் நுழைந்து அடுத்த வாசலால் அடுத்த வாயிலால் இவ்வளவுதான் தொள்ளாயிரத்து ஐம்பது வருடங்கள் வாழ்ந்த வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கையாக உலகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் சம்பாஷணையில் ஈடுபடுவார்களாம் உலகத்தில் காலம் வாழ்ந்திருப்போம் ஒருவர் சொல்வாராம் இல்ல அசியத்தா நாங்கள் மாலை நேரத்தில் கொஞ்ச நேரம் இருந்திருப்போம் அடுத்த சொல்றாங்க கொஞ்சம் நேரம் வாழ்ந்திருப்போம் உலக வாழ்க்கை அப்படித்தான் பார்ப்போம் உதாரணமாக இங்கே ஒரு மூத்தவர் வைத்துக் கொள்ள ஒருவரையும் காட்டி சொன்னார் என்ன என்ன பார்த்தவன் அவருக்கு வயதிப்ப எழுபது என்று வச்சுக்கோங்க அவர்த்த போய் கேளுங்க எப்படி வாழ்க்கைன்னு சொல்லி பாருங்களே முடியதில்லை இந்த வாழ்க்கை வாழ்றேன் வாழ்றேன் வாழ்றேன் வாழ்றேன் முடியவனுமே முடியதில்லையே பாருங்கள் ஒரு நாள் சொல்ல மாட்டார் எப்படி இருக்கு நீங்கள்ல நல்லா இருக்கேன் மருந்தா அடிப்பாரு அடிப்பாரு அடிச்சுங்க ராக போது அதான் வாழ்ந்தது கே இ நீங்க போதா கேக்கையாவது என்னப்பா இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டீங்க போது அதான் வாழ்ந்தது ஏதோ போடிக்காக சில நேரம் சொல்லுவார்கள் வாழ்ந்தது போகுமாப்பா சும்மா சொல்லுவார்கள் அப்படியா நீண்ட யாரா உண்மையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்கா மௌத்துக்கு துவா செய்ய சொல்லுங்க யாருன்னு சொல்ல போவது இல்லை எந்த அளவுக்கு என்றால் நீங்கள் எழுபது வயது அறுபத்தி ஐந்து வயது ஒரு முதியவரை போய் கேளுங்கள் உங்களோட வாழ்க்கை எப்படி நீண்ட காலம் வாழ் நேற்று மாதிரி சின்ன காலத்து போட்டோஸ் புகைப்படங்களை பார்த்தா பெரிய ஆச்சரியமா இருக்குது நேச்சுமா இருக்குது போனது முதலாவது முறை ஸ்கூலுக்கு போனது பசுமையா உள்ளத்துல அப்படியே இருக்குது தலையா நரைச்சிருக்குது இது ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் பீனச வருத்தம் இருக்குது இந்த அதனாலதான் கொஞ்சம் நரைச்சிருக்கு வேற ஒன்று இல்ல வயசு கம்மி தான் என்று அவரும் சொல்லுவார் ஏதாவது கொஞ்சம் நல்ல விஷயங்கள் உலக விவகாரங்களை பத்தி பேசுற இன்ட்ரெஸ்டா பேசுவார் தகவல்கள் என்று நாம் சொல்லுபவர்கள் ரெண்டாம் கல்யாணம் மிகவும் இதுல ஈடுபாட்டோடு கலைப்பவர்களாக அறுபது தாண்டியர்கள் இருப்பார்கள் அவங்கள்ட்ட கேட்கறது வாங்க ஏதோ இந்த போய் ஏதோ ஒரு தமாஷாக அதை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறாங்க நீங்க வயது தாண்டியால் உங்களுக்கு என்ன செகண்ட் கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் எதிர்பார்ப்பு என்ன வாழ்ந்த காலம் கொஞ்சம் நாம் அதிகமா இருக்கே வாட்சிகாரத்தை பெற்று அது உயர் பதவியை பெற்ற நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் எத்தனை ஒரு பிரார்த்தனையை புரிந்தார்கள் என்று சொல்கிறது வானங்களை படைத்தவனே பூமியை படைத்தவனே இந்த உலகத்திலும் மறுமையிலும் நீதான் எனக்கு பாதுகாவலன் என்னைஹான் அடியார்களோடு என்னை சேர்த்து விடுவாய் கடைசிடுவா என்ன என்னை சேர்த்து அருள் அதிகாரத்தில் அடியார்களோடு சேர்த்து எப்படி பிரார்த்திப்பார்கள் என்று குரான் சொல்லி தருகிறது எங்கள் இறைவா எங்களுக்கு பொறுமையை தருவாயாக இந்த சத்தியத்தின் பாதையில் நினைத்திருப்பதற்கு தொடர்ந்தும் இந்த சத்திய பாதையிலே நாம் பயணம் செய்வதற்குரிய பொறுமையை முஸ்லீம்களாக மரணிக்க செய்வாயாக நபியை பார்த்து குரான் என்ன சொன்னது இன்னக்க மையத்தோன் இன்னகும் மையத்தோன் நபியே நீங்களும் மௌத்தாக கூடியவர்களே அவர்களும் மௌத்தாக கூடியவர்களே மௌத்திலிருந்து எவருமே தப்ப முடியாது மௌத்துடைய வேலை மரணப்படுக்கை சக்கராத்துடைய வேலை மிக மிக பயங்கரமானது அவர்களே உலகத்திலே கஷ்டம் நஷ்டம் பொருளாதாரம் என்று ஒவ்வொரு நாளும் வேலையை நேசாட்சி வைப்பாயாக என்று உணர்ச்சி பூர்வமாக கேட்பது குறைவு ஒப்பு அன்றாட வாழ்க்கை பிரச்சினைகள் இருந்து காப்பாற்று என்று கேட்பது அதிகம் அல்லாவுடைய இருந்தவர்கள் மிக நெருக்கமாக இருந்தவர்கள் வேதனை பக்கத்திலே ஒரு தோலையிலே ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை வைத்து அந்த தண்ணீரை தொட்டு தனது முகத்தை தனது உறுப்புகளை எல்லாம் தடவி கொண்டு இருக்கும் போது பார்த்துமா ரஜி அவர்கள் தனது தந்தை படுகின்ற அவசையை பார்த்து கேட்கிறார்கள் அவ்வாறு முகத்திலே தண்ணீரை எனக்கு உதவி செய்வாயாக இந்த குறைத்து நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று பிரார்த்திக்கிறார்கள் பாத்திமா ரபி அல்லாஹா அவர்கள் இந்த காட்சியை கண்டு கண் கலங்கி அழுதவர்களாக என்ன சொல்கிறார்கள் என்னுடைய தந்தைக்கு மகளே கடாதீர்கள் உங்களது தந்தைக்கு பிறகு நிரந்தரமான இன்பம் அவர்கள் அங்கே ஒரு கவிதையை பாடுகிறார் ஒரு கவிதை தந்தை மரணப்படைக்க இருக்கின்ற போது கவிதையை பாடுகிறார் ஒரு மனிதனுக்கு மரணம் வந்துவிட்டால் அவனை சொத்து செல்வம் அவனுக்கு எந்த பிரயோஜனத்தையும் அளிக்காது ஒரு மனிதனுடைய இறுதி மேலே வந்து விட்டால் அவனும் இருக்கிற உலக வளங்களிலும் அவனுக்கு எந்த பயனையும் பாடுகின்ற போது படுக்கையிலே இருந்த அபுபக்கர் ரவி அல்லா அவர்கள் தனது மகனை பார்த்து சொல்கிறார்கள் மகனே அந்த கவிதையை பாடார்கள் இது கவிதையை பாடுற நேரம் அல்ல அல்லாவுடைய இருக்கிறது இந்த வசனத்தை மரணப்படுக்கையில் இருந்த ஒரு இளைஞனை பார்ப்பதற்காக போகிறார்கள் போய் அந்த இளைஞனை விழித்து ஓ இளைஞனே எப்படி இருக்கிறார் என்று கேட்ட போது அந்த இளைஞர் சொன்னார் அல்லாவுடைய தூதரே நான் அல்லாவுடைய அருளை எதிர்பார்க்கிறேன் எனது பாவங்களை நினைத்து பயந்தவனாக இருக்கிறேன் ஒரு பக்கத்தில் அல்லாவின் அருளை எதிர்பார்க்கிறேன் மறுபக்கத்தில் எனது பாவங்களை நினைத்து நான் பயந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் சொன்னார்கள் நல்ல செய்தி சொன்னாய் இது ஒரு சுபமான நிலை இந்த மனிதனுடைய உள்ளத்திலே இந்த தண்டனை பற்றிய பயம் சேர்ந்து விடுகிறோ நிச்சயமாக அல்லாஹூ அவன் எதிர்பார்ப்பதை கொடுப்பான் அவன் பயப்பதிலிருந்து அவனை பாதுகாப்பான் அவன் பயப்படுவதிலிருந்து அவனை பாதுகாப்பான் எதிர்பார்ப்பது அல்லாவுடைய அருளை அதை கொடுப்பான் அவன் பயப்படுவது அல்லாவுடைய தண்டனையை அதில் இருந்து காப்பாற்றுவான் என்று மனிதனுக்கு சொன்னார்கள் இந்த மனிதன் எதிர்பார்த்த நிலையிலும் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான் மரணப்படுத்தும் போது அவன் தட்டு தடுமாறிய நிலையிலே இருப்பான் குழப்பமான நிலையில் இருப்பான் மயக்கமான நிலையில் இருப்பான் தெளிவற்ற நிலையில் இருப்பான் அம்மா என்பான் அப்பா என்பான் அத்தா என்பான் மகனே என்பான் மகளே என்பான் யாரும் என்று சொல்ல மகபுறத்தை எதிர்பார்க்க முடியாது எவரு அவருடைய வாழ்க்கை பூராவும் இந்த ஈமானிய பாதையில் பயணம் செய்தவராக இருந்தாரோ அவருக்குத்தான் கடைசி நேரத்தில் எல்லாம் வரும் அதை தீர்த்த முடியாது பறக்க முடியாது என்பதை நாம் புரிந்து வேண்டும் ஒரு மனிதர் ஒரு ஆரம்பால ஒரு பெரியார் மரணப்படுத்திருக்கிறார் அவரிடம் கேட்கப்பட்டது உனக்கு என்ன பிரச்சனை இப்போது இருக்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் செய்த பாவங்கள் தான் எனக்கு இப்போது பிரச்சனையாக இருக்கிறது உனக்கு என்ன ஆசை இருக்கிறது எனக்கு எந்த ஆசையும் கிடையாது என ரப்புடைய மன்னிப்பை தவிர நான் வேறு எந்த ஆசையும் கொண்டவனாக இல்லை சரி ஒரு வைத்தியரை அழைக்கட்டுமா உங்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு சொன்னார் அத்தவி அம்ரோதனி மருத்துவர் தான் எனக்கு இந்த மருத்துவர் தான் இந்த நோயை தந்திருக்கிறார் அதான் எனக்கு கடைசி என்பது கிடையாது எவ்வளவு பெரிய ஸ்பெஷலிஸ்டும் கடைசியா வந்தா என்ன சொல்வார் களிமா சொல்லி கொடுங்க நேரத்தில் இருக்கிறார் எல்லாம் முடிஞ்சிட்டு இந்த கைய பெரிய ஆட்சியாளர் ஹலீபா அமீர் மூமியாக இருந்தவர் அவருக்கு கடைசி நோய் பிடித்து விட்டது அவருடைய சிறுநீரை பரிசோதனை செய்வதற்காக வைத்தர்களிடம் அனுப்பப்படுகிறது பரிசிக்கு பார்த்த பரிசோதித்து பார்த்த மருத்துவர் மருத்துவருக்கு ஒரு அறிவு மருத்துவருக்கும் எதுவும் இறுதி வேலை வந்துவிட்டது போயாக வேண்டும் மருத்துவரால் கவிதையை பாடினார் இபுனு ரூமி என்ற ஒரு பிரபலமான கவிஞர் இவருக்கு மருந்து பிழைத்து விட்டது தவறான மருந்தை கொடுத்து இப்போது அவர் கடைசி வேலையில் இருக்கிறார் அப்போது எல்லோரும் சொன்னார்கள் பாருங்களே நடந்த அநியாயத்தை மருந்து பிழைத்து விட்டது அதனால் தான் நீங்கள் சொன்னார் நேரம் வந்து விட்டால் எல்லாம் பிழைக்கும் மனிதனுக்குரிய நேரம் வந்து விட்டால் அஜன் வந்து விட்டால் விடறி விடுந்தால் போதும் செத்து விடுவான் பாருங்க சும்மா லேசப்பட்டுச்சு ஒரு கார் விபத்தை பார்ப்போம் ஒரு விமான விபத்தை பார்ப்போம் நிச்சயமாக ஜெய்வாதீனமாக தப்பினார் அப்படி தப்பினார் இப்படி தப்பினார் அதே நேரத்துல ஒரு வாகனம் எங்கேயாவது மோதி இருக்கும் லேசா தான் பட்டிருக்குது ஒரு ஆபத்தும் இருக்காது கேள்விப்படும் படக்கூடாத இடத்துல பட்டுட்டு அதனால காடி கொண்டுமில்ல ஆள் மோசம் போயிட்டாரு நேரம் வந்துட்டா ஒரு முள்ளு போதும் ஒரு தடி போதும் ஒரு குச்சி போதும் ஒரு கல்லு போதும் சபை பிசாசி அடிச்சு எல்லாம் சொல்றது இல்ல சபைக்கு சொல்லணும் காரணம் சொல்லணும் கொடுக்கணும் ஏன் செட்டாரு ஏதாவது சொல்லணும் நீத்த சொல்லுவாங்க நேரம் வந்து விட்டால் சாக்க வேண்டியதுதான் தனது கடைசி வேலையிலே இறுதி படுக்கையிலே இருக்கின்ற போது தனது கபனை பார்க்கிறார் தனது கபனை பார்த்து சொல்கிறார் அல் குரான் சொல்கின்ற ஒரு வசனத்தை ஓதுகிறார் எனது சொத்து செல்வம் எனக்கு எந்த பயனையும் அடிக்கவில்லையே எனது ஆட்சி அதிகாரம் என்னை போய்விட்டதே இருக்கிறேன் படுக்கையிலே வருகிறார் அவருடைய மகன் பிரபலமான ஒரு ஹலீபா இருந்தவர் அவர் கடைசி நேரத்திலே ஒரு பிரார்த்தனை செய்கிறார் நிலையற்ற ஆட்சியை பெற்ற இந்த மனிதனுக்கு நிலையான ஆட்சியை பெற்ற இறைவா நீ ரஹ் சிவாயாக என்று கடைசி நேரத்தில் பிரார்த்தித்தாராம் அப்துல் மலிப்பின் வருவான் அப்பாசிய ஹரிபாக்களில் மிக முக்கியமானவர் இவர் மரணப்படுத்தார் மரணப்படுக்கையில் இருக்கின்ற போது ஒரு டோபி என்று அதாவது துணித்து வைப்பவர் டோபி சொல்லுவா ஒரு டோபி அந்த பக்கமா போறார் துணித்து வைப்பவர் போறார் அவரை பார்த்து அப்துல் மணிக் சொல்கிறார் நான் இந்த துணித்து வைக்கின்ற மனிதனாக இருந்திருக்க கூடாதா அதிகாரத்தை பெல்வத்தை பெல்வாக்கை பெற்றிருந்தேன் இதற்கெல்லாம் பதில் சொல்லியாக இருந்திருக்க கூடாதா நாளாந்தம் ஏதோ தேடி ஹலாலாக தேடி அது ஓடி இருக்குமே என்று அப்துல் மலிப்பின் மறுவான் ஜனாதிபதியாக இருந்தவர் கை செய்தப்படுகின்ற நிலை வருகிறது இந்த செய்தி அபு ஹாசிம் என்ற இமாமுக்கு கேள்விப்படுகிறது கேள்விப்பட்டவுடன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா இவர்கள் கடைசி நேரத்தில் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை அவர்கள் கடைசி நேரத்தில் நாம் எப்படி இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்களே அந்த நிலைக்கு மாற்றமாக எமது கடைசி வேளையில் அவர்கள் எதிர்பார்ப்பதில் வருமானத்தை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் மரணிக்கக்கூடிய தருவாயிலே நிச்சயமாக நாம் கை செய்தப்பட போதில்லை எனக்கு ஒரு பணக்காரனாக வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை எனக்கு ஆட்சி கிடைக்கவில்லை எனக்கு அதிகாரம் கிடைக்கவில்லையே எனக்கு செல்வம் கிடைக்கவில்லையே எனக்கு செல்வாக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி நிச்சயமாக நாம் கடைசி நேரத்தில் கை செய்த நிலை நிச்சயமாக பெற்றவர்கள் இத்தகைய கடைசி நேரத்தில் மனிதனாக வாழ்ந்து விட்டு போயிருக்கலாமே என்று சொல்லி எல்லாரும் கடைசி நேரத்துலதான் காலம் கடந்த ஞானம் தான் பிறகு இப்ப யாருக்கும் பிறக்காது அந்த நேரத்தில் வேண்டாம் கை இப்போ உற்றுங்கள் தான் சொல்லுவாங்க அவர்களே மரண வேலை வந்துவிட்டால் நாமெல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் விடுத்துக் கொள்கிறார்கள் இருக்கிறோம் ஒரு காண நீரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் தூக்கத்தில் இருக்கிறோம் விழிப்பு நிலையில இல்ல உலக வாழ்க்கையே எல்லாம் என்று நினைத்து வாழ்ந்த மனிதன் மரணத்திற்கு பின்னால் கபரு அவன் இருப்பான் ஒன்று கூடுவதற்காக அந்த நேரத்தில் அவனுக்கு பெரிய குழப்பம் என்ன நடந்தது நாங்கள் தூங்கி கொண்டிருந்தோமே இந்த தூக்கத்திலிருந்து எங்களை விடுக்க செய்தவர் யார் என்ன என்ன நடக்க போகிறது நிலையிலிருந்து எழுப்பியவர் யார் அப்போது சொல்லப்படும் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்த நாள் வந்து சொன்ன அந்த நாள் வந்திருக்கிறது போங்க என்று சொல்லப்படும் அந்த நிலை வருவதற்கு நாமலே பார்த்துக் வேண்டிய தேவையும் அவசியம் வரும் என்பதற்கு அடைந்து விட்டால் எமக்கு கிடைக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் என்பதற்கு எந்த உத்தரவாதம் இல்லை காலையிலே சுமந்த நிலையில் செல்லும் நாம் மாலையில் சுமக்கப்பட்ட நிலையில் வரலாம் எல்லாவற்றையும் அடுத்தவர் சுமந்த நிலையில் வீடு வரும் நிலை இப்போதாவது வரும் நாளை நாளை மறுநாள் மிக சீக்கிரம் வரும் அதற்காக என்னை உங்களை நாம் தயார்படுத்திக்கொள்ள வேண்டியதே தேவ இருக்கிறது தப்பியோட முடியாது குல் இன் அல் மௌத் அல்லதி தஃர்ரூன மின்ஹு இந்த மௌத்திலிருந்து நீங்கள் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீங்களோ மௌத்ன்ற படாத மௌத்ன்ற படாத அந்த டெஸ்டிங் இந்த டெஸ்டிங் அந்த ட்ரீட்மென்ட் இந்த ட்ரீட்மென்ட் எல்லாம் செஞ்சிட்டு லண்டனுக்கு போணுமாங்க போணுமா இங்க போணுமா மேக்ஸिमम டைம் மௌத் வராம இருக்க பிளேன்னு சொல்லல நான் நான் அப்படி தான் நீங்க எல்லாரும் அப்படி தான் அல்லாஹ் சொல்றான் குல் இன்னல் மௌத் அனைத்தையும் அறிந்த அந்த அடம் நீங்கள் மீட்டப்படுவீர்கள் உங்களுக்குரிய நேரம் வந்து விட்டால் மரணம் வந்தே தீரும் மிக உறுதியாக கட்டப்பட்ட கோபுரங்களிலே நீங்கள் ஞாபகம் ஒருவர் யாழ்ப்பாணத்திலே ராணுவத்திலே சேவையில் இருந்தார் எந்த நேரமும் மரண பயம் எந்த நேரத்தில் உயிர் போகுமோ தெரியாது எனவே இராணுவத்திலிருந்து பாய்ந்து ஓடி வந்து விட்டார் ஓடி வந்து அல்ஹமது இல்லான்னு சொல்லி பெரிய நிம்மதி பெருமூச்சு விட்டு தப்பி விட்டேன் தப்பி விட்டேன் வாழ்க்கையை தப்பி விட்டது அவருக்கு ஒரு சாதாரண தொழில் கிடைக்கிறது சந்தோஷமா இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் சாகாமல் செத்துக்கொண்டிருந்தேன் நிம்மதியா இருக்கிறேன் பா பா ஒரு வாரம் போகல கையில இருந்த துப்பாக்கி மிஸ்பயர் ஆயிடுச்சு செத்து போனார் இங்க தான் அவர் சாவணும்ல தான் சாகனும் இல்ல அல்லாடு ஏற்பாடு அல்லாடு ஏற்பாடு சாவணும் சமாதானமா சந்தோஷமா சாவணும் எப்படி செத்தாலும் சாவுல வித்தியாசமான சாவுல்ல பெரியவருக்கு ஒரு ஜாஜி சாவு சின்னவருக்கு ஒரு ஜா சாவு சாவு சும்மா சாவு பிச்சைக்கார சாவுல சாவுண்டா சாவுதான் ஒரு மரணம் தான் எல்லாருக்கும் ஒரு தான் எனவே அரபு மொழி படிச்ச உடமாக்களுக்கு தெரியும் மா அம்பத்துன்னு சொல்ல முடியாது என்ன சாவு சத்தான்னு சொல்லி எல்லாரும் ஒரு தான் சாவு ஆன்மாவை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு பண்படுத்திக் கொள்வதற்கு மனநிறைவான சந்தோஷமான வாழ்க்கையை பெறுவதற்கு சனம் இல்லாமல் சகலம் இல்லாமல் இருப்பதற்கு நமது பயணத்தை தொடர்வதற்கு எந்த அளவு தூரம் நமக்கு அதான் திக்கிறோம் அவசியத்தை கலந்துரையாடினோம் வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு எமது வாழ்க்கை மிக ஆரோக்கியமாக இருக்கும் ஏனென்றால் தெளிவோடு நாம் இருப்போம் எமது பயணம் அழகாக இருக்கும் அதில் எந்த குழப்பமும் எந்த மயக்கமும் எந்த சலனும் சபலமும் இருக்காது மிகவும் உற்சாகத்தோடு போவோம் யாராலும் எமது உயிரை பறிக்க முடியாது சொன்னார்கள் மனிதர்கள் அனைவரும் சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடாத போது அவர்களால் எந்த நன்மையும் உனக்கு செய்ய முடியாது எல்லா மனிதர்களும் ஒன்றிணைந்து உனக்கு ஒரு தீமை செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடாத போது உனக்கு எந்த தீமையும் செய்ய முடியாது எனக்கு அல்லாவை நோக்கி போகிற மனிதனுக்கு என்ன பயம் என்ன பிரச்சனை எதுவும் இல்லை அவன் போவான் செல்வான் அந்த வகையில் இரண்டாவது மரண சிந்தனை தேவை ஆனால் வெறும் மரண சிந்தனை மாத்திரம் போதாது மரணத்துக்கு பின்று மறுமை பற்றிய சிந்தனையும் தேவை இல்லை மரணத்தை நினைச்சு நினைச்சு கலங்கி போய் இந்த நேரம் தாங்கி போயிருப்பான் சாகப்பூரணே சாகப்பூரணே சாகப்பூர் சொல்லி மனிதனுக்கு ஆக்கத்துக்கு வழிவகுக்கும் நல்ல சிந்தனைக்கு வழிவகுக்கும் இல்லாத போது மரணம் என்பது மரண பயமாக மாறி இவனை எப்போதும் செயலற்றவனாக சேத்திறனற்றவனாக மாற்றிவிடும் மறுமையை பற்றிய சிந்தனையும் தேவை மறுமை பற்றிய சிந்தனை இருக்கின்ற போதுதான் இந்த உலக வாழ்க்கையை மறுமைக்காக பயன்படுத்த உணர்ந்தோம் நாளை அல்லா நாடினால் மரணத்துக்கு பின்பு நமக்கு கிடைக்கிற அந்த மருமை பற்றிய சிந்தனை பற்றி கலந்து உரையாடுவதற்கு முயற்சி செய்வோம் எனக்கும் உங்களுக்கும் தவிர செய்வான அவனை என்றும் எப்போதும் திக்ரு செய்த நல்ல கூட்டத்தில் ஆக்குவானாக எப்போதும் திக்ரு செய்யக்கூடிய நினைவு கூறக்கூடிய நல்லடியார்களை கூறுவானாக இந்த வகையில் இந்த உலக வாழ்க்கையை நிம்மதியாக நிரந்தர சந்தோஷத்தை பெற்று வாழ்வது போலவே மறுமை நிலையான அந்த வேற்றை சோனத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அந்த நிலையான நிரந்தரமான வெற்றியை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்ல எனக்கும் உங்களுக்கும் பூரா முஸ்லீம்களுக்கும் என் முன் வந்த ولنقي அருள்পরিওয়ানাহ فاখர்தাওয়ানা الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم